வணக்கம் நட்டினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பிரெஞ்சு நாடுகான் பயணி ஜாக் கார்டியேர் அவர்கள் கனடாவின் கியூபக் நகரை அடைந்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு மேற்கு வட கரோலினா தற்போது கிழக்கு டென்னசி என்று அழைக்கப்படும் மேற்கு வட கரோலினா பிராங்க்லின் என்ற பெயரில் தன்னை தனி நாடாக அறிவித்தது இதை ஐக்கிய அமெரிக்கா ஏற்கவில்லை ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மெக்சிகோ ஸ்பெயினிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு சீனாவின் கிங் சீனர்களுடன் போரிடுவதற்காக பிரிட்டன் ஹாங்காங்கை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியும் சோவியத் ஒன்றியமும் போர் தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த ஒப்பந்தத்தின்படி பின்லாந்து உக்ரைன் போலந்து ஆகிய நாடுகளை தமக்கிடையே பகிர்ந்து கொள்வது என இரகசிய முடிவு எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஏ செட்டியார் தயாரித்த காந்தி பற்றிய முதல் வரலாற்று திரைப்படம் தமிழிலும் தெலுங்கிலும் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அரபு லீக் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு லாவோஸில் கம்யூனிச புரட்சி வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேற்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் அக்டோபர் மூன்றாம் தேதி இணைய இருப்பதாக அறிவித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர்மேனியா சோவியத் ஒன்றியத்திலிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் அவர்கள் வளைகுடா போரை நிறுத்த முயற்சியாக மேற்கத்திய பிரதிநிதிகளுடன் தொலைக்காட்சியில் தோன்றி உரை நிகழ்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு டபிள்யூ என அழைக்கப்படும் வேர்ல்டு வைடு வெப் உலக வலைப்பின்னல் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நியூசிலாந்தின் ஆளுநராக ஆனந்த் சத்தியானந்த் பதவியேற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லிபிய தலைவர் முகமர் கடாபி அவர்கள் புரட்சி குழுவினரால் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு சந்திரனின் சுற்று வட்டத்தில் இருந்து எடுத்த பூமியின் புகைப்படங்களை லூனார் ஆர்பிட்டர் ஒன்று செயற்கைக்கோள் பூமிக்கு அனுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு இன்டெல்சாட் செயற்கைக்கோள் ஏவப்பட்டது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆண்டு த பிரகாசம் ஆந்திராவின் முதலாவது முதலமைச்சர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மா இரா சம்புநாதன் வடமொழி மறைகள் நான்கையும் தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டி எஸ் பாலையா தமிழ் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அண்ணா மாணி இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுசுமு ஓனோ ஜப்பான் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல்ராம் ஜாக்கர் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இராவை இலங்கை தமிழ் பேராசிரியர் ஆய்வாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மோகன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ராஜ்குமார் தென்னிந்திய இசையமைப்பாளர் இந்நாளின் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வ ரா தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு டி ஆர் சுந்தரம் தென்னிந்திய நடிகர் இயக்குநர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மன்னார்குடி பரமசிவம் பிள்ளை தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி ஆண்டு ராசிக் பரீத் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரமாவது ஆண்டு ப ரங்கராஜன் குமாரமங்கலம் இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரா சாரங்கபாணி தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜே டேனியல் இந்திய இயற்கையலாளர் இந்நாளின் சிறப்புகள் ஈரான் நாட்டில் தேசிய மருத்துவர்கள் தினம் மற்றும் அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் சர்வதேச தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே